அவர்களின் கண்ணியம் போலாகும் போருக்கு செல்லாதவர் எவரேனும் போருக்கு சென்ற ஒருவரின் குடும்ப விஷயத்தில் பொறுப்பேற்று அவர்கள் விஷயத்தில் அவருக்கு அவர் மோசடி செய்தால் மறுமை நாளில் போருக்கு சென்றவர் மோசடி செய்தவரை நிறுத்தி தான் திருப்தி வரை அவரின் நன்மைகளில் விரும்பியதை எடுத்துக் என்று கூறிய நபி சொல்லம்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எங்களிடம் திரும்பி இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள் ஒன்று எட்டு